என்ன பண்ணிட்டாசவாதிகள் அகரத்தை பார்த்தா ஒரே பதிராயிரம் பூய வாஜியத்திலிருந்து வச்சு சொன்னார் ஒரேரியா கும்பு கும்பு வாஜியத்தோடு பல்லாயிரம் கும்பு வாஜியா குரே வாஜியம் வாக்கிய அத்தன வாஜ்யத்துக்கு மேலையோ சும்மநாலம் மகிழினாராம் எழுநாள் வீராம் ஜீவன் கத்திய ஆச்சரியம் இல்லை பூயவாக்கியம் வாக்கியமில்லை ரெண்டு பக்கத்து செஞ்சமும் ஆயுதத்தை அப்படியே மலைச்சு இந்த புதுசாத்து கோவில் போய் அவ்யா சில பேர்கள் கட்டிலான சில பேர்கள் ஊடினா சில பேர் கீழே விழுந்தாடா நம்ம முன்னேஜன் அநியாயமான காரியம் கூடக்கடையாதி குழம்பஜாதி மகாத்மால் துங்கரம் எல்லாரும் கொண்டாடினா ஷிரம் தேர்வதைகளும் மகாத்மா புண்ணபுருஷன் அதே தூங்குற சரீரம் அல்லாமல் என்னமெல்லாம் உரு நாளைக்கு ம அதையும் கருத்து நடுப்புற நம்ம பத்து வாக்கியம் பத்து பதம் கனவு சொல்லிடுமே ரொம்ப அழகான மந்திரம் ஏதோ தெரியாத பெரிய பக்தான் அந்த மந்திரத்தை யாரும் தெரியும் சொன்னேன் அது அவன் ஊர்ல அதனால இப்ப நீங்க வந்து சொல்ல போற அது எல்லாரும் கேட்டதுக்கு அப்புறம் நாளைக்கு என்ன கதையானு ரெண்டு முடிவு எல்லாரும் சேஷமா அனுப்பிடல रघव गुणराजतमोस्वायतम प्रजापतदेशमोदिपतदेदिपतराष्ट्रदितकिम्मा सुरदिपतिrahं गुणानां भूदा ब्रह्मां देहि हिमिधि सुतासुता जस्वाहा लब्धा जस्वाहा भूता जस्वाहा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 अरुडा जनमो नमो वरुडा जनमो स्वाज स्वाज जनमो वरुडा जनमो अरुडा जनमो स्वाज नमो स्वाज स्वाज जनमो नमो स्वाज जनमो नमो स्वाज जनमो नमो स्वाज जनमः अस्वाज जनमो नमो स्वाज स्वाज वप्रजापतिजे प्रजापतिजे नमो स्वाज स्वाज जनम प्रजापतिजे प्रजापतये प्रजापतये नमो नमः प्रजापतये नमो नमः प्रजापतये नमो नमः प्रजापतये नमो नमः प्रजापतये नमो नमः प्रजापतये नमो दिपतये दिपतये नमो प्रजापतये प्रजापतये नमो दिपतये प्रजापतये नमो दिपतये प्रजापतये नमो प्रजापतये प्रजापतये नमो தமதே பததேதி பததே நமோன கோதி பததேதி பததே ரதி பததேதி பததே நமோன கோவதி பததேதி பததே ஹி அதி பததேதி பததே ரதி பததேதி பததேதி பததே ரட்சகதுதி பததேதி பததேதி பததேதி பததேதி ரதி அதி கோகவ எவலித்தியசி பததேதி அதி பததே ரட்ச்யாதி பததி ரதி பததி ரட்ச்யாதி பததி பததி ரட்ச்யாதி பததே ரது பததே ரட்ச்யாதி பததி அத்திபதிபதி வியதிபதி மாதிபதி வியதிபதிமா அதிபதிம்மா பாதிபதிமதிபிம்மா குரு குதிபதி அதிபதிம்மா குரு அதிபதி மித்தியம் மா கு மாமா குபதி மாமா குபதிவதி குபதி ரீதி மகமதிவதி ரம் பிர மகமதிவதிபதி பிராநிதிபதி अहम प्रजानां प्रजानां भावहम प्रजानां पूजासम पूजासम प्रजानां भावहम प्रजानां पूजासम सुजानां पूजासम पूजासम प्रजानां प्रजानां पूजासम पूजासम प्रजानां प्रजानां पूजासंमाः प्रजानानामिधिप्रवर्द्धाम पूजासंमाः पूजासंमाः पूजासंमाः पूजासंमाः मान देहि देह मान देहि मदि बंदु देहि मान देहि मदि देहि मदि मदि देहि देहि मदि देहि देहि मदि देहि देहि मदि देहि मदि देहि मदि देहि मदि देहि कृपा करदा जोपा अदराज देहि हि मदि मदि देहि कृपा करदाला हे कृपा करदा जोपा करदा देहि देह कृपा करदा जस अन्द्रजा जत्सा हस्ता होवर्दा जोवर्दा जत्सा अलब्धा या लब्धा जत्सा होपावृता या उपावृता जत्सा हालब्धा या उपावृता जत्सा कृभा आकृता या सहा सहालब्धा न्स्वा हुदाज हुदाजस्वा ह लब्धा जस्वा ह हुदाय अलब्धा कृष्ण लब्धाना महा उदाज हुदाजस्वा ह स्वाह उदाजस्वा ह स्वाह उदा लब्धा स्वाह हुदाजस्वा ह हुदाजस्वा ह स्वाह हुदाज हुदाजस्वा து மூறு பேருமும் சேர்ந்து வளர்த்தியும் டவுன்கள்ல இப்ப பார்க்க முடியல கிராமங்கள்ல சர்வதா இல்ல அது எல்லாமே பெரிய புண்ணியம் மகாராஜா இருந்த தேசம் ஆகினாலே அந்த புண்ணம் இன்னும் நேரடி அறிவிச்சுட்டாள் நாளையம் திரோட பர்லா ஆரம்பம் ரொம்ப அபாரமான அபிமன்யு வசம் அபிமன்யுடன் எல்லாருமே சந்திரம் பண்ண போனாள் அர்ஜுனுடைய புள்ள அருவியும் பகவானுடைய மருமணம் அந்த அபிமன்யு யுத்த கலத்துல படித்த பாடலுக்கே கண்ணல்லாம் நடுங்க போற அப்படிப்பட்ட பெரிய மகா வீரனுடைய நாளை எங்களுக்கு போகுது கீஷ்மோபுர சவண பலம் வாங்கிறதுக்கு அப்புறம் கிடையாது அனஞ்சனத்த குழந்தை வைக்க பரவாயில்ல ரெண்டு மூணு மீட் எடுத்து பர்வ பர்வீ பதல் மகாம்பம்பரிவத்தல் அஷ்டாவதே சம்பந்தம் மன்னே பத்தான பாண்டவர்களை மன்னே பரமா அப்படிபா மனரித்தம் ஸ்ரீமகாபார எ சம்ரஷணம் பண்ணினால் பகவத் அனுகிரகம் இல்லாதவர்கள் எந்த நிலையை அடைஞ்சால் அடைந்த பாண்டவர்கள் அந்த ராஜ்யத்தை அடைய போனால் மோட்சத்திலிருந்து அவருக்கு எல்லாம் சரியா நடக்க போகுது முன்னூறு சாதிகளுக்கு அப்படி இல்லை சமூக போனால் புதிய நோக்கம் சுரும் போறது கூட பாண்டவர்கள் மங்களமா போட அஸ்பர் சுவாமி கீழாக போனா போல அப்படி ஒரு பாண்டவர்களுக்கு என்ன ஈஸ்வர பிரகாதம் அப்படிப்பட்ட மகாபாவனமான சரித்திரம் மகாபாரதம் அந்த சரித்திரத்திலே கீஷ்க பூர்வ சமாப்தியின் உடனே மேலே திரோண பருவா ஆரம்பம் கீஷ்ம பருவாவிலே மகத்வமான பீஷ்மரின் சிகண்டியை முன்றி விட்டுக்கொண்டு அர்ஜுடன் கீழே தவித்தாள் கீழ தள்ளினால் பிரழைய கால சூரியன் மாறி கீழ விழுந்தாலும் பீஷ்மன் கழக்க தலையம் பெரியம் மகத்துவமான விழுந்தாள் பூமி திடவெளித்து ஆடினாள் பெரிய பருவத்தம்போல் இருந்தால் பீஷ்மன் பெரிய சரீரம் அதுல என்ன ஆச்சரியம் பூஸ்பரிசம் இல்லையா பீஷ்பருமை சரீரத்துக்கு உடம்பு ஊக்க ஒரே பானம் பூமி இல்லாமல் பூமியில தொடாமல் அப்படின்னு இல்லா ஏசத்து ஏயோ பாவம் பீஷ்பருப்புதான் அஷ்ட வசூல ஒரு வசூலர் சாபத்தினாலே இது மாதிரி எல்லாம் வந்து அதனால பிரம்மச்சரிய விரதங்கள்லாம் அவருக்கு பூசி போயிடுச்சு தேவனாக ஆயிட்டால் தேவனுக்கு பூஸ்பரிசம் இல்லையா பூமியில் தொடமாமதான் இருப்பாள் என்ன பார்த்தீவமான அம்சம் சரீரத்தில் குறைவு உள்ளவர்கள் பூமியை தொடர்ந்து தேவர்களுக்கெல்லாம் தைஜசமான அம்சம் ஒரே தெய்வமயமா இருக்கும் கண்ணாடி மாதிரி இருக்கும் சரீரம் அதனால பூமியை தொடர்ந்து அப்படி துஷ்பருத்தி வீரபாவமானது ஏற்பட்டு மகத்வமான புண்ணிய குருகள் தெற்கு இருப்பதை பார்த்து வடக்க சூரியன் வரணும் உத்தராயணம் உத்தராயணத்துல யார் மறுக்கிறாரோ அவெல்லாம் வந்து புண்ணிய ரோகம் மதிக்கிறவர்கள் அதை பத்தி பேச்சே இல்ல அவன் ஒண்ணும் அர்த்தம் இல்ல அத பத்தி புரிஞ்சின்றவர்களுக்கு அது பலத்தை என்னவா வந்து மகாத்மா தேவதா பிஷ்வருக்கு காதல விழுந்து செய்யல செயலம் பண்ணிட்டு இருக்காள் அஸ்தமத்தை அடையலையாம் கொஞ்சம் திவாகரை கொஞ்சம் அஸ்தமனத்தை அடையாமல் இருக்கும் பொழுதும் கேள்வி விழுந்த பொழுதும் கண்ணிலிருந்து ஜலவும் கீழ் விழுந்தான் துபதன் திருஷ்டன் சிஹண்டி முதலியவர்களுக்கு சந்தோஷ தானா ஆனந்த கண்ணீர் துரியோதனாதிகளுக்கு துக்க ஜனம் பீஷ்மருடைய ஹரீரம் கழிவுதான் भूमि भूमि अब भूमि अंदम्मी तू शाचे ாணிகளும் கத்தினர்களாம் பயங்கரமான சப்தத்தை பாக்கினால் போட்டார்களாம் சூடஹாந்தால் ஒரே நெருக்கடியாய் பயங்கரமாய் ஹாஹாஹான்னு ஜனங்கள்லாம் கதிரிதான் பீஷ்மர் கீழ் விழுந்தோட பீஷ்மர்னார் என்னோ ஒரு நாள் கூட்டம் முனசிபாலிட்டி குப்பையில பதிச்சு விடுவார் அவன் எல்லையை காட்டும் விரட்சம் இன்னது தர்மம் இன்னது அகர்மம் இன்னத்துல நீக்கி இன்னத்துல அநீதி என்று சொல்வதற்கு எல்லையில் முளைச்ச ஒரு பெரிய மரம் அது சீமா ரெண்டு சைன்யத்துக்கும் சத்யாளுக்கும் பயம் உண்டாயிட்டுதான் பீஷ்மர் கழிந்ததே இனிமே யாரு என்ன பண்ண போறா ஏதாவது தப்பா வசம் பண்ணிவிட்டா பீஷ்மர் உழை சுட்டுவாரு இனிமே அது கண்டிக்கிறதுக்கு ஆள் இல்லையேன்னு ரெண்டு பக்கத்து சைன்யமும் கதறித்துதான் ஒரு பெரியவாழ் ஊர்ல இருந்து இன்னது தர்மம் இன்னதாக அந்த தைரியமா சொல்றவாளா இருக்கணும் அவ வார்த்தை எல்லாரும் கேட்குறவளாயும் இருக்கணும் அப்படி கேட்கலாம் அவள் சிக்ஷிக்க கூடிய சக்தி உள்ள வாழாயும் அப்படி உள்ள ஒரு கூட்டா தான் ரெண்டு சைன்யத்துக்கு சத்ரியர்களுக்கெல்லாம் பயம் உண்டாயிட்டு தான் பீஷ்மர் ஒரு உத்தோகத்தை பண்ணிவிச்சுக்கு எதுவா நான் போட்டா இன்னமே என்ன பண்ண செய்ய வேண்டிய காரியம் ஒண்ணும் இல்லங்கற அப்படி நினைச்சுக்கிட்டு அப்படி நினைச்சுனால போறாது பையனை படிச்சு விட்டுறதுனால போருமே இல்லையே வந்து பண என்ன கூட வரும் அவன் அதத்தான் விவேகி பாக்கணும் பரலோகத்துக்காக வரைக்கும் அது குத்ரன் குத்ரன் பத்திரி எல்லாரையும் காப்பாத்தி சதாவிதாம் அயம் சதாவிதாம் எப்பொழுதும் தான் கதியாம் ஏதாவது ஞானிய ஒரு காரியமாக பீஷ்மர் தலையாளி செய்வராமட அப்படி மகன் பெருமை அறிஞ்சி செய்யக்கூடியவரா பீஷ்மர் அயம் பிதரமா காம சந்தன காந்தன புராண பிரபு காமாராம்தன் சிதா வை ஹீஷ்ம என்ன பண்ணி இருக்கா திரிமா உதம் சாதர்ஷ தன் வாழ்நாள் மூக்க விட்டு கொடுத்தவரா அவன் பித்தாவுக்கு அப்படி பண்ணினவரே அவன் சாமான்யமா பித்ரு பூஜனம் பண்ணவர தன்னுடைய பித்தாவுக்காக வாழ்நாள் பண்ணிக்கணும்னு வயது காலத்தில் நினைச்சு அவருக்கு விவாகம் பண்ணி வச்சு சுகத்தெல்லாம் தியாகம் பண்ணி இவர் யுவா அவர் விருத்தர் அவருக்கு கல்யாணம் பண்ணி இவர் அதுக்காக தன் கல்யாணத்தை இல்லாமல் இவர் கல்யாணம் பண்ணிட்டா அவருக்கு கல்யாணம் இல்லை அவர் கல்யாணம் பண்ணிண்டா இவரு கல்யாணம் இல்ல அப்போ சொல்லவே இல்லை சொல்லாமட்டாள் அதே பண்ணி சொல்லுவான் அப்படி இல்லை முப்பத்தி முக்கோடு தேவர்களும் சர்வூதங்களும் சொல்வதை கேட்க வேண்டும் பிரம்மச்சரியம் அப்பாவுக்காக நாம கல்யாணம் பண்ணிக் கொள்வதில்லை உபயோகப்படுத்துவதும் இல்லை அப்பா நீளா தேவர்கள் சொர்க்கலோகத்தில் கொண்டாடுகின்ற அப்படி இருக்கிற பொழுது நீ இந்த பூலோகத்திலிருந்து ஒரு பெரிய சாத்திரமான வீதியத்தை அடைஞ்ச நீ இது மாதிரி சொன்னு கொண்டாடினாளா है? <coughs> प्रत्य सहित श्रद्धारण श्रद्धर चारणर उड़ आकाश तेज सुना भीष्मीर्धने सुन्नाध्नेत स புண்டாடிநாடா ஆகாசத்தில் ரிஷிகளும் இங்கே ஈஸ்வன் கீழே விழுந்து ியா பண்ணா மூச்சையா கிழிவு அவர் பிராமணன் இவர் பிராமணன் நாலு பேருங்களையும் கற்றவர் மொத்த தடையை போறாருன்னு தெரியும் அப்படி தெரிஞ்சு திரோணம் நாள் பிரஜாபங்க திரோணாச்சாரியருக்கு அப்படியே பூச்சியா படுத்து நிட்டாராம் உபலா மறுபடியும் பிரஜையை அடங்கி திரோணாச்சாரியர் எழுந்திருந்தாளாம் சார் ஓட ஆரம்பிச்சுதான் துரோணரும் மூச்சையா கீழே விழுந்தர் போட்டா துரோணர் பூட்டா கர்ணம் போட போறா துரியோதனம் போடுவாள் இப்படி ஜனங்களுக்கு அப்படி தோணு பூச்சு வேலை வேலை அவர் எடுங்குவாள் யில்குனா ரெங்கிற நல்ல ரயில்ல போறது கூடவே மறந்து தெய்வத்திற்கு தெய்வமே மறந்தே போட்டு படம் இருந்தா போறோம் பதவி இருந்த பொறுங்காலே நர்மம் தெய்வம் ரொம்ப அவசியம் வேண்டும் உள்ள காலையில் யாராலும் எப்படி இப்படி பண்ண முடியும் இன்னைக்கு சந்தனாயிச்சு ஆரம்பிச்சு நடக்குது அம்பால சந்தன காப்பு स्वामी பரமேஸ்வரனுக்கும் சுவாமிக்கும் அப்படியே பிரகாசித்தால் உத்தியோகத்துல பேங்கில் இது மாதிரி பண்றது ஆச்சரியம் ஆச்சாரத்தோட சாசனம் பண்ணிவானுக்கு என்ன புத்தி பலம் யசஸ் தைக்கியம் நிர்ணயத்தோம் அறமுகத்தை பயமின்மை ரோகமின்மை அதாவது ஆரோக்கியம் நல்ல புத்தி சரீரத்தில் நல்ல தாட்யம் நல்ல கீர்த்திமானும் தீரியமானும் மனசுல இந்த ஆறும் ஹர்ண பிரசாதத்தால் கிடைக்கும் இன்னைக்கு ஆரம்பமான நம்மளுக்கு நீ வந்து இருபதால் தொடர்ந்து நடக்கிறதா வருஷம் நடக்கிறாங்க இருபதாவது வருஷம் சொல்றாள் அம்மாளுடைய பிரசாதம் இல்ல தாம்பத்தியார்த்தம் உமாம்சத்தையும் குடும்பத்திலே இருக்கிற சிந்தையான மனஸ்தாபங்கள்லாம் நிதித்தியாகும் இவனுக்கு ஒரு அபிப்பாயம்ைய பத்தன்னை அப்படி இல்ல இருக்கும் அபிப்பாயங்கள் குடும்பங்கள்ல ஆற்றல் போட்டுவாதியா வச்சு அவதி ஆயிருந்து அப்படி பெரும் அம்பாளு பிரசாதம் அனுபவம் இல்லாம எல்லா குழந்தை போக்கவே முடியாது கடைசியில தவிக்கொன்னே மனத்தை செலவிச்சு கும்பாபிள சமயத்துல உள்ள தரிசனம் இல்லையா எப்படியோ அது மாதிரி சவப்பட்டு குடும்பத்தை மன்னு கொண்டு வந்து எல்லாம் பண்ணி எல்லா சகலமும் பண்ணிருப்பான் அவன் கடைசியில எல்லாரும் பேசுவான் ஆத்துல இருக்கிறவன் ஆத்துல இருக்கிறவன் புத்துக்குள் பேசுவது கூட இல்லன்னா வேலைக்கு வச்சிருந்தா அந்த பியூமி சேர்ந்து பேசி வந்தேன் பேசாததுன்னு சொன்னா அவன் தட்டும் ஏன்னா ஆத்துல எல்லாரும் சேர்ந்து பேசுறது அவன் அப்படி ஆயிடுவாரு அதெல்லாம் பார்ப்ப பலம் அது அதுதான் ஈஸ்வரனு பிரசாதம் இருந்தா தான் இருப்பான் அப்படி சௌகரியமா இருந்த அப்படி காலம் ஆயிடுவாங்க அவன் எல்லாருமே கொத்து கொத்தா போட்டு அவன் கதிரி மூர்த்தி அம்மாவை பார்த்து சொன்னாள் ஆஹாஹா நாராயண நம்பூத்தி கேட்டாள் குருவாயூரப்பனை பார்த்து அஹஜிம் சா சஞ்சித்தை குடும்பே ஸ்ரீஜி வாழா விஷதி கிரகசாத்தய கபுத்தை நகாதீ அஹிம் சார் சஞ்சிதார்த்தை குடும்பம் வயசாயி பத்தி புத்திராதிகள் ஒரு கட்சி சேர்ந்த வயதான கழவனே கொட்டுல ஒரு கொட்டாய போட்டு இனிமே நீங்க அங்கெல்லாம் இருக்கணும் தூப்ப கொட்டு அப்படி எல்லாம் பண்ணுவானா அப்ப அழுவனா எத்தனை நாள் காரியம் சொத்த குடும்பத்தையும் என் குடும்பத்தில் அப்போ சொத்து சுதந்திரம் சம்பாதிச்ச காலத்திலையும் பத்ரிஞ்சா ஜெயிக்கப்பட்டது அந்த அம்மா கொஞ்சம் சந்தோஷப்பட்டு சிரிச்சுட்டாலேயான மோட்சம் கிடச்சுட்டு தானே இன்னைக்கு ரொம்ப நல்லா நாள் சார் எனக்கு அவங்க என்ன இருக்காள் என்னமே சொல்றேன் எத்தியாவது அப்படி இல்லாம இருந்தவனே அப்பறம் இவா உதுக்கி தள்ளி கல்லி அவரப்படுத்துற போது ஷவப்படுவன அதை கபிரமூர்த்தி அம்மாவை பார்த்து சொன்னால் அம்மா எல்லாம் பாப்பி எடுக்க அப்படி நேரு பகவான் உபாசிக்கிற பக்தர்களுக்கு இதெல்லாம் என்ன அம்மாவுக்கு கவிதை மூர்த்தி சொன்னாலே சத்தியமானி கதில குருவாயு கல்லா இருக்கிற மூர்த்தி ஆமா சங்கிதார்த்தை குடும்பம் எந்த குழந்தையோ தூக்கி எந்த குழந்தையெல்லாம் லாரணம் பண்ணி எல்லாத்தையும் மறந்துபிடி தர்மா தர்மங்கள்லாம் மறந்து ப்பாங்க கபிலஷம் பூண்டு அம்ம தேவூதிக்கு அஞ்சு வயசு குழந்தையாய் சரஸ்வதி நரிக்கரையிலுமணி வேணாமே பகவான் அமர்தல்லாம் என்றுதான் கஷ்டப்பட்டு கடைசியில வண்டி வாழலாமல் வாழாமே காட்டாள் ஆமாந்தாள் ஜென்மா கர்மவசத்தாலும் இந்த ஜென்மாவில் அப்படியே ஜாத்திரதையா பலனை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு அதுக்கு நாம் என்ன பண்ண முடியும் ஜென்மாந்திரத்துல தெரியாம பண்ணிவிட்டான் கள்ள தூக்கி அறிஞ்சு விட்டா மேல கூட்டம் இருக்குன்னு தெரியாம வச்சிருக்கோம் பாட்டில் விட்டு பாட்டில் இருக்குன்னு தெரியாம அப்படியே பேச்சு விடாத ஒரு கள்ள தூக்கி அஞ்சு விடுவாரு மேல பாட்டில் மேல வந்து விழுத்தம் விழும் அதே என்ன பண்ணலாம் கொஞ்சம் கீழே பாடல் பண்ணலாம் இது மாதிரி பண்ணுவது போல ஜிம்மா தனதுல பண்ண கர்மாக்கு பிரதீகாரம் பண்ணிக்கலாம் பிராய்ச்சித்தாளிகள் தானங்கள் தானம் மித்திரம் அந்த பாபங்கள் எல்லாம் பண்ண கொடுக்காம இருக்கிறதுக்கு தான் தானங்கள் எல்லாம் புண்ணியதானங்கள் எல்லாம் கிருத்திகம் தீபதானங்கள் சொல்றாள் கூடுமாளுக்கு சொல்றாள் பயந்து பண்றவாளுக்கு நம்பிக்க நல்ல வெகான காலம் இது மாதிரியான கிருத்திக மாசம் எல்லாம் ஒரே ஜோதிமம் அப்படி போய் கஷேம தடைவாள புண்ணால் நல்ல மரணம் கிடைக்கும் தன்னுடைய ஐஸ்வரன் நல்லா இருந்துவாள் ஈஸ்வரன் சாமான்யமான சதா பிரம்மவிதான் கதிகின்றாள் எத்தனை ஜானிகள் சன்னியாசி ஒருபாயிருஷ்வரையெல்லாம் அனுப்பிட்டு பெருமை தெரிஞ்சவராச்சாரியர் பிரஜை அடைஞ்சு தன் சைன்யங்கள்லாம் மிரண்டு ஓடித்தான் ஓடாதே நான் திரவு ியோத நூத்து கணக்கான லட்சக்கணக்கான சைன்யங்களாங்கிற மூவாயிரக்கணக்கான சார்ந்தவர்கள் என்ன பண்ணினா உபதும் திரோடாச்சாரியட வந்து சிச்சிக்கின்றாம் நீங்கள் சந்தத்தின் லட்சக்கணக்கான சைங்கியங்கள் அபிவா அபிவா சயம் பரத ர்ஷபம் உடனே பீஷ்மரங்க கீழே விழுந்திருக்க இங்க இருந்து விநியோக பிரகுதிகள் பீஷ்மர் கீழ் விழுந்துடத்துக்கு போனாளா நீங்க சில தலைவர்களான ராஜாக்களும் பீஷ்மரை பார்க்க போனாளா அப்ப பீஷ்மர் எல்லாரையும் வரணும் வரணும்னு கொடுத்தாளா பாண்ட தரிசனம் போனாலாம் ப்ரீஷ்மரே சாஸ்திரமான பாவம் யுத்தம் பட்டபோது அப்படின்னு எல்லாரும் வந்தாள் அப்ப சொன்னாலாம் ரொம்ப தலை கீழே தூங்குறது எனக்கு என்றுாம் ரெடிமடமும்மதூ நல்ல பொதுவான தலகந்து பீஷ்பருக்கு தலகி கொண்டு வந்தாடாம பொழுது கீழ் விழுந்த வீரர்கள் பைத்துக் கொள்ளக்கூடிய தலகாணி மோச காலத்துல இந்த தலகணி படுக்கிறதுக்கு அப்ப ஏதாவது குஷம் துளசி தீர்த்தமிண்களுக்கு தெரிஞ்சு அப்படி பிரபாசனத்தை பொண்ணு விடுவாள் குஷத்தை பொண்ணு விடுவாள் அப்பவும் படுக்கையில அது என்ன படிக்காதது ஒரு பிராய்ச்சி இருக்க அப்படின்னா சொல்லிட்டு படுக்கையில சாமான்யமான பிராய்ச்சித்தம் துருவூர்த்தி பிராய்ச்சித்தம் ரொம்ப கடுமையு முன்னூற கொண்டு போட்டி அப்படி தானம் பண்ணா தான் போகும் போ செலவிக்கணும் அதை செலவிச்சு அது என்ன பண்ணணும் நினைக்கிறேன் நிலத்தை அழிஞ்சிடும் அந்த பாபத்தை பாதி வாய்ந்து அந்த அந்த அடைஞ்சவனுடைய பாபத்தை பாதி பாதி பிரயடம் பண்ணிடுவா ரொம்ப தப்பு அத தடுக்காதன்ாரிக்க மதிக்கையிலே அதுக்காக கலானி நலனி எல்லாம் வைக்கப்படாது வீர ரூபா மகாபா அர்ஜுனா நல்ல அவர கூழா அர்ஜுனான் அனஞ்சய மஹாபாஹோலம்பே ஷி மேதா என் உச்சலி குரு உமா என்ன பண்ண அன் சோப்பிய மஹிவிய அமௌ பெரும்பம் பெரும் அப்படிப்பட்டவில்லை தனி அது கவுரி அப்படின்னு மாதிரி மரணம் நமஸ்கார மணி நாளாம் அஜுணன் நமஸ்காரம் மணி எந்த பேரும் இல்லைக்கு எழுத்து நேரா நேரா ஒரு மா வேகமாக வச்சு போய் தூக்கி பண்ணி அவன் வீர செய்யத்தில் அபியாசம் என்ன அறியாம சிவா இருந்தான் தலையில போட்டு ரொம்ப தாழ்ையானா அந்த நாம தண்ணலைய வரும் அது மா இறஞ்சி ஹரே மகான் கத்தனமா அவர் எவ்வளவுக்கு எவ்வளவு இறங்க பாடங்கள்லாம் போடும் அப்படின்னு போய் சொல்லிக்கிட்டே ரொம்ப கொண்டாடி அப்பா யாருக்கு இது தெரியும் யாராலும் மாதிரி சொல்ல முடியும் அத்திரங்கள் எல்லாம் போட்டு காட்டுறாரு ரொம்ப ஆச்சரியப்பட்டால ஒரு விழாவை பார்த்துட்டு ஆயிரம் புழுக்கள் சின்ன சின்ன பூக்களா ஒரு சில பேர் கம்புகளை நட்டுவிட்டு அதுல பெரிய ரூம் கண்ட பொழுது அப்படியே கட்டி ராதாத்திரம் போட்டு பெரிய ஒரு ஒரு விழா போய் அறுக்குது இல்ல சின்னதா மனுஷன் வேற போய் பராமரிச்சிருக்க சின்னதா பிரயோகம் பண்ணி அப்படிலாம் போல மானங்களை அப்படி அதுவும் துருத்தான கவையாக எப்படி வேணும் எப்படி என்ன பண்ணணும் என்ன எழுதுன்னு விவகாரத்தில் இருந்த இதுகளும் பொருது கௌதமுகமான தர்மங்களும் பொருது இல்ல என்ன கொஞ்ச நாள் போச்சு என்ன என்ன பண்றது சாதத்துல எப்படி ஜலம் போடுறது செய்யல என்ன தெரியாது அவங்க பிரியாவும் கொஞ்ச நாள் போச்சு என்ன பையன் இல்ல நீங்க எல்லாமும் போறான் அங்கேயும் தனிச்சு அடிக்கிறான் உங்களுக்கு ரொம்ப உடம்பு திரும்ப நான் இப்பவே வரணுமா இல்ல கழிச்சு வரலாமா பத்னா பயிற்சி வந்தா போறாதாங்க பத்னா பயிற்சா யாவது பயிற்சியும் இவ்வளவு காலமாயி பத்னா பயிற்சி நான் வந்தா போறாதா பத்தாம் நாள் வாத்தியார் கடிச்சுக்கறா வாத்தியார் கடிச்சு பத்தாம் நாள் வந்தா போறாதான் என்ன அர்த்தம் இப்படி கேட்கிற பையனுக்கு தான் வந்து புய் குத்தலாட்டம் சம்பாதிச்சு வைக்கிறாங்க எந்த பையன் எல்லாம் அப்படி கேப்பனோ அவனுக்கு போய் சம்பாதிச்சு வைக்கிறான் தர்மத்தை மறந்துட்டு சம்பாதிச்சுதான் வாண்டாங்கல்ல ஈஸ்வரனை மறக்கலாமா நிச்சயம் ஏதாவது அரை மணி கால் மணி ஒரு தர்மம் பண்ண வேண்டாமா ஏதாவது ஒரு யோகம் ஒரு ஸ்தோத்திரம் ஒரு தேவத்தைய நமஸ்காரம் ஒரு ஆத்துல ஒரு படம் நான் சாப்பிடற சாத்தி இப்படி காட்டி பாசல்ல கேக்குற ஏழைகளுக்கு நாலு பேர்களுக்கு ஏதாவது பிச்சை கூட்டும் அப்படி ஜெனாவை அப்படி வந்தா தான் சேமத்தாடுகிறான் இல்ல வரும் இந்த யாருக்கு இப்ப வந்து பண்ண தெரியும் தத்தஞ்ச எம் ரொம்ப கொண்டாடினாளாம் கண்டாஜலத்தை விட்டு பீஸ்வரனை தங்கள் தங்களுடைய கிரகம் போயிச்சு வந்தார்களாம் எல்லோரும் எல்லாரும் ராத்திரி காலத்துல கர்ணன் பீஸ்மர் வந்து பார்க்கிறீஷ்மர் கீழ கொட்ட போய் சொல்லிட்டாள் அவ போட்டு கர்ணன் அவனை பார்க்க போனாளா அவர் நிற்பதற்காக அவர் நிற்கிற மட்டும் நான் ஆயுதம் இருக்கிறது பதினேரம் அதனால அவரை பார்க்கவும் வரும் எல்லோரும் இருக்கும்போது பார்ப்பதற்கும் நிற்க பெரிய சச்சி சங்கோஷம் அதற்காக எல்லாரும் போனதுக்கு அப்புறம் அங்கே வந்தாலும் ஈஷதா சந்திராசோஷா சந்திராசா அருன்னாரா பிஷ்பர் கீழ் வந்துட்ட கழக்க தலை வைத்துக் கொண்டு ஒரு செடவும் கொஞ்சம் தூக்கி போட்டுதான் கரணத்தை கொஞ்சம் தூக்கி போட்டு ஆகட்ட சந்திராசாங்கிறான் ரொம்ப தூக்கி போடலையாம் ரொம்ப துக்கம் ஏற்படையா ஏன்னா அவன் எதிர்கட்சி தானே கபீஷ்மருக்கு அந்த கட்சிக்குள்ளேயே அதுக்குள்ளேயே பாப்போம்னே ஒரு கட்சிக்குள்ளேயே கட்சி வரதுதான் பெரிய கஷ்டம் இது உதிராளியா இருக்கிறவங்க சொல்லிட்டு இருப்பான் அத பத்தி பேச அவனுக்குள்ளேயே வேலை வந்து எதிர்கட்சி தான் அனுகூலம் அதனாலேயே சில சட்டம் நல்லா நடந்து நடக்கும் கே வேல வேகம் என்ன ஆத்மா உன்னூலிய எல்லா இருக்கும் அதனால பாண்டா எந்த வயதில் வீண்டா கூட முதல்ல தூக்கி போடுவது அப்ப நினைச்சுக்க நமக்கு வாண்டாதவன் ஆச்சரியம் இங்க இருக்கிறவங்க அங்க இருக்க அவன் தான் தான் கேளு மஹால ஜன்மீீர்த்தேய பிரபு சாட்சாத் கார்த்திகேயன் முருகன் அவன் எந்த காலத்தில் அந்த சரவணத்தில் படுத்துக் கொண்டிருந்தாரு சரவணப்பு நான்காட்டில் நாள அம்புகள்லாம் பண்ணுவது அது மாதிரி ஒரே நாள நாளை பண்ணிட்டு அம்புகள்லாம் நிறைஞ்ச இடத்துல படுத்துருக்காள் அப்படி கார்த்திகேயன் கந்தன் அவதரிச்சு கங்கை கரையிலே சரவணத்தில் இருந்தவரை பார்த்தாலே எப்படியோ அது மாதிரி விஷ்மர கண்டாராம் ஜென்ம செய்ய செய்யாதான் இவர் மோட்ச செய்யாதான் வித்தியாசம் ீரம் ஆயமிவ பிரே அப்போ பாஜமாக ஒடிப்போய் கால உயம் கண்ணன் அபேத்திய பாத மார்ஜு கண்ணனு காஞ்சி ராத்திரியில ஒரே பிரகாஷிக்கலும் இருக்கான் அப்படிப்பட்ட பிரபுரஸ்காரின் ராத்திரி காலத்துல அவன் கண்ணெல்லாம் அழிவிட்டு இருக்கான் ஆளுங்களை ஒரே ஏரியா குத்தி கிடக்கா கண்ண சரியா திறக்க முடியல கறந்தாலும் நல்லா எனக்கு எடுக்கிறவன பார்க்க முடியல அதனால சொன்னான நான் தான் ராதேயன் கருணன் சொல்லி கர்ணன் அவன் தன்னை சொல்லா கர்ணந்த காதலுக்கும் குண்டலத்தையும் கவச்சத்தையும் அவன் கருத்தி கொடுத்தால் கர்ணனா கர்ணன் ஜெய்மியை காதலால் கலந்ததனால் என்று ஜெய்மனியும் செல்லிக்கிறார் முடியவர்களும் சொல்லியிருக்கார் வியாசாரதத்தில் காரில் இருந்த குண்டலத்தை காலோடு அறுத்து கொடுத்தாரா பிராமண புருஷம் கொண்டு வந்த இந்திரனுக்கு அந்த நேரம் கண்ணன்னு பெயர் வந்து தான் கொடுத்த கொடையினால கண்ணன்னு பெயர் வந்ததுனால அதை தான் சொல்லிக்கு இஷ்டம் இல்லையா அதை சொல்லி சொல்லி சொல்லி கொண்டாது இல்லையா அவன் தர்மநாராயணி கியாரா குரல காட்சிக்கு கூப்பிட்டாரா தர்மநாராயணித்தாரா தர்மநாயணிக்க இவர் பெயாவில் உள்ளாரா சித்தி எந்த பெகாமன் இருக்கிறாலே உங்க தானே கூட்டுறாருனாரா நான் என்ன தர்மநாராயணிக்க நான் சொல்லிட்டு ஏன் நாராயணியேட்டி உட்காந்து நானும் பண்ணுவாடா அவர் அந்த சட்டையான அருமாச்சாரன் கெட்டியான வாழ்ந்தாரு அவங்க அதுவாடா குடுத்தவாட பத்தி எதுக்கும் சொல்ல முடியாதானே இருக்கு தரிசனே அந்த கர்ணன் நல்லா தெரியல என்ன வரயத்தில் தாபா என்ன எல்லாருக்கும் புரியல என்ன நிஷ்காரணமா என்ன திருஷ் கேளன் என்ன சத்ரு நினைச்சு கேளையன் உங்களுக்கு ோம் தலா ஜாத்தியுமேர் படம் எதோ சில பேர் தான் இருக்காது அவர் நம்பர் அவர் ஆகும் அப்படியா நம்பர் மறந்த கூட பேச மாட்டாங்க அப்படி மூலம் நினைச்சேன் அப்படி இல்ல விஷம் பண்ணிடுவா அது வந்து ரொம்ப தப்பு வாங்கி வச்சுருவா தனி மறக்க கூட மறந்துடும் சொல்றதெல்லாம் ஜீவன் தானே இங்கே கொண்டாடுவோம் நாளைக்கு உத்தரப்பத்தி சூழிப்பன் நாளைக்கு நாம தளவுக்கு தப்பு அவனே உணர்வன் இப்படி உணர போற சத்தத்தை வந்து கையிலிருப்பானே அதை விட இதன் நோக்கமே அப்படினா சர்வதவியம் இன்னும் அதி வர்த்தவியம்லோகத்திலே விஷயத்துல ரொம்ப என்ன சொன்னாளா ஒத்து முடியாது காவல்காரால போட்டிருக்கா இவருக்கு ஈஸ்வரத்துல கிட்ட ஏதாவது நாய்வரி வந்து புரிஞ்சு விடாம இருக்கிறதுக்காக வருஷம் குருக்காவல் போட்டிருக்கான்னு சிக்கி அவள் அதுதான் ஒரு சின்ன காத்தும் இருக்காது வருஷ வருஷம் அது கூட்டு பீஷ்பிருக்கு உடனே அவள் தான் கூப்பிட்டு வெட்டி போயிருவோம் நாளா கரட்சிணா இருந்தா சமுத்யா ஒன்பதா இருக்கு சாதனை விழா நடத்தி நாராம் பீஷ்மர் பீஷ்மர் சொன்னா எல்லாரும் கேட்பாடு ராஜாக்கள் போட்ட காவல அங்க இருக்கிறவன்டா இந்த சொல்லி ஏகாந்தத்துல ராத்திரி காலத்தில் கர்ணனை பார்த்து சொன்னானா பீஷ்மர் தேவ புத்திரங்க அப்படியே கர்ணனை ஒரு கைனா கட்டி கூட்டாரா எப்படி கட்டினாரு குழந்தைய தோப்பன் மரண சமயத்தில் போல் சொன்னாளா உங்க எனக்கு அப்படியுமே கிடையாது அதுவும் இந்த சமயத்துல சந்தோஷம் இல்லையா மரண காலத்துல ஒத்துக்கியும் அவரணம் முன்னாடி ஆட்சியா இருந்தா கூட கூப்பிட்டு அப்படி எப்படி அவர் கூப்பிட்டு அப்பாவா ஏதாவது எங்கிட்ட தப்பு இருக்கலாம் கூப்பிட்டு இருக்கலாம் அதனால மறந்துவிடும் நீ என்ன கூட வேகத்தடங்கி பேசினியே எனக்கு அதுல கொஞ்சம் கூட பிரியமில்லை எல்லாராம் பீஸ்மர் எனக்கு கொஞ்சம் கூட மனசுல தாபம் இல்ல என்ன நீ பேசினத்தாலும் உட்கிட்ட எனக்கு வேகம் வந்துருக்கு நினைக்கிட்டு இருக்க அதனால எனக்கு தாபம் இல்லாஜி நீ வந்து பார்க்காம இருந்த காலத்துல நீ சேவத்தை கடினமான பேசுனதல்ல வாஸ்தவமான காரணம் என்ன தெரியுமாங்கிறார் புரியலந்து பாண்டவாள நீ பேசித்தான் எனக்கு பிடிச்சது அந்த பூக்கு பேச்சை கேட்டுக்கிறது சாதுக்குள்ள நீ வந்து சமையல் எத்தனை பேச்சு பேசிடுங்க அதெல்லாம் நான் தாங்காம கேட்டேன் காதாலே அந்த கோபத்து கோபம் வேறு கோபம் இல்ல நீ ஒன்னு என்ன நினைச்சிருந்தே கேரோட்டி வீட்டு பையன் பையன் நினைச்சிருந்து அதனால ஒரு சாதுக்குள்ளதில்லை ஆத்துக்கு அவன் ஆண்களை ஆற்றுல வந்து சொன்னதில்லை நான் என்னமோ மட்டமா உனக்கு ஆத்து நான் கூப்பிட்டு வாழ்க்கைய நியமங்களை கிடைப்பாரு என்ன ஒன்னு அழைத்ததே இல்லை அவன் சகலதானம் பண்ணிருந்தான் அன்னதானத்தை தவிர்த்து அதனால சிறு தொண்டராய் அன்னதானத்திற்காக சொல்லுவது வழக்கம் அப்படி அவன் அன்னதானத்தை தவிர்த்து எல்லாதான் தன்னை தேரோட்டி விட்டு பையன் தேரோட்டி விட்டு பையன் என்று நினைத்து அதை விஷ்ணு சொன்னாலும் நீ வந்து தேரோட்டி விட்டு பையன் அல்ல நீ குள்ளை என்று சொன்னாலும் உனக்கு அப்பா இல்லை உனக்கு அப்பா அழுது உனக்கப்பாடா சூரிய சூரியாஹோ நாரதான் இது யாரு சொல்ல ஆளுமா எனக்கு ரெண்டு பேர் வெளியே சொன்னாள் நீ சூரியனுடைய பிள்ளை குந்திக்கு பிறந்தவள் எனக்கும் தெரியாது யாரும் ரெண்டு பேர் தெரியுமா நாரதனும் சொன்னாள் வியாசாச்சாரியாளும் சொன்னாள் சூரியனுடைய பிள்ளை என்று அத நானும் ஊழிச்சு தெரிஞ்சுட்டு அவா சொன்ன தெரிஞ்சு சூரியனுடைய தேஜஸ் முக்கிய தேஜசாஜனம் நமஸ்காரம் பண்ணது அவருக்கு சூரியனுடைய காந்தி எல்லாம் வருங்க அனுபவங்கள் எல்லாம் வருங்கரிக்கிறவர்களுக்கு பாண்டவாலை நீ துவேஷிக்கிறேன் அந்த கோபம் தான் என் மனசுல பாண்டவாளை துவேஷிக்காது நீ நீ பாண்டவாளுடைய கட்சிக்கு போட்டா கூட சண்டை வெள்ளு போட்டோம் நீ எங்க போனாலும் starve நான் அemalemart интер introduces yuan ொளிப்ப்பான் whales 다른Mm Quran 자를களுக்குestab laudeாக்பு படும Nawர் தேக்க்கு sergeromagn réalité க swornபது ப அண்ணா வேண்டும் போPacயiros பைவ capacitiesmate ichteந்து பறகிருங்ே அ Croatia dens��வங்கceptionயும் போது muffin Stroights vistoholder், கேட்தி கேட்டால் அ Clerk од chunk அண்ண கா கிதlatego வயல்ல உடனேடியா முளைச்சு கிடக்கு எல்லாரும் அழிஞ்சாரண நமஸ்காரம் பண்ணி பிரார்த்திச்சு கேட்டு அனுகிரகம் பண்ணனுக்கு ராத்திரி காலத்துல அந்த அனுபவத்தை பத்தி கர்ணன் தன்னுடைய மிகப்பூச்சான் தான் பிரசாதத்தை ஒரு பர்வானே வந்திருக்காரு சேனாபதியா இருக்க முடியாது ரெண்டு நாளைக்கு சேனாபதியா இருக்கப்படுவான் ரெண்டு நாளைக்கு சேனாபதியா இருக்கிறதா இருந்தா என்ன சாந்தியமா அதிக முடியவில் இருக்க முடியும் பாரத யுத்தத்துல ோட விஷ்வருவெயா பாபரம் அப்போறம் அவ்வளவுிலேயும் சரஸ்ராமன் அவர் சொல்லிருக்காரு சொல்ல மாட்டாங்க உபதேசம் சத்தியுடன் கேட்கிறாழோ விஷ்ணு பருவாவேட்டா நம்பிக்கை இல்லைன்னா அவன் சம்சயாத்மா நிலசதி அவன் வந்து ஒன்று அஜ்னஷ்ட அஸ்ர்தான சம்சயாத்மா நிலசதினால் அஜன் நம்பிக்கை இல்லாதவன் அசத்த நம்பிக்கை இல்லாதவன் என்று மூணு கிளாகா பிரிக்காள் விட்டாள் நம்ம ஆச்சரியம் குருமே தெரியாத முட்டாள் நம்பிக்கை இல்லாமல் சம்சயப்படுறவன் நம்பிக்கையோடு சிஷ்யன் சிஷ்யன் ஆத்மா உண்டால் யாரும் அது நான் குருவு பார்த்தேன் வைஷ்ணவம்னா என்ன செய்ய என்னன்னு கேக்குறேன் ரெண்டு கோட்டி இது தங்கவடா அது சம்சயம் வரப்பாங்க அந்த தரம் உரகல்ல வச்சு வரப்போம் சம்சயம் வரலாம் நாசமா போடுவா தப்பா அது அதனால கீதைக்கு தப்பா கூட அர்த்தம் நட்சத்தான ஒண்ணுமே தெரியாதவர்கள் நம்பிக்கை இல்ல எவ்வளோ எல்லாரும் கூடுதல் அடிவோம் இல்ல சிஷ் எல்லாம் கூடுதலப்படுறோம் நம்பிக்கை இல்லாம அஸ்ர்தானாத்மா அஸ் ஆத்மாத்மாவே இல்ல ஒன்று சேர்த்துக்கணும் லட்சணமே இருக்க சந்தேகப்படுவது ஆத்மா உண்டா இல்லையா மோட்சம் உண்டா இல்லையா உலகந்தா பரமோகம் உண்டா அது இப்படிதான் தோணும் அத சுத்தான் போட்டாள இருக்காரு அது கண்ணாடி சேவை இல்லை ஏதாவது வீட்டு படிக்கணுமாதான் கண்ணாடி சேவைப்படுறவன் நம்பிக்கை இல்லாமல் என்னதுதான் மகாபாரதம் என்னதுதான் காக்குறது எந்ததா காக்குறதுங்கிறது நம்பிக்கை இல்லாமல் சந்தேகப்படுறான் அதனால அவனுக்கு மத சொல்லவே இருக்க ஏன் எல்லாரும் விவசாயம் கூட போறானே இருக்கா அதனால கூட மகாபாரதம் பண்ணாலே அவள் விவசாய மகாமரங்கள்லாம் உண்டாகும் விளகி உங்க சரீரத்தை விட்டு ஜீவியதைக்கு அடையாளர்களாம் மகாபாரதிரவணம் பண்ணினவர்கள் சந்திருஷோரீ வைகுண்டம் போவாங்க அருபீம் திருஞ்சீவர மாதா அப்படி பட்டலோகம் போவாழாம் சமூக ஜாயே ஜேனே மகாபாரதத்துக்கு ரொம்ப முயற்சியோட கூட போய் போட்டா போகண்டாமே பத்துமேன் தோணும் கொஞ்சம் ராஜ் கூட சாப்பிடுறா இன்னைக்கு வேண்டாமே நாளைக்கு போமே தோணும் குறைச்சி சாப்பிடாம தோணுதுக்கு போகாமத் சர்வம் பிரயத்னேன இலோகத்தில ஏதாவது காரியசுதி வேண்டுமானாலும் சரி பரலோகத்திலே மோட்சம் வண்டுமானாலும் சரி பாரதிரவணம் அந்த சித்தியெல்லாம் கொடுக்குமா ம்னம்னம்னம்னம்ன பண்ணி வைக்கணும்பர்வ சவண விஷ்வபுர்விர ஊரில விஷ்ணுபரா அங்கமாக நல்ல போஜனங்களெல்லாம் பண்ணி வச்சு நல்ல சந்தனம் நல்ல புஷ்பம் இதெல்லாம் படித்து பூஜிக்கணுமா ஓ ஜயே ஓ ஜயோஜே அலங்கிருத்தேஷ்வாந்தம்தீர்த்தத்தை பீஷ்ப பருவாவில் தானம் பண்ணணும் யாழ்ப்பாணங்கள் தீர்த்தங்களே தானம் பண்ணணும் பீஷ்ம பருவாவுடைய சிரவணத்தில் கழக இந்த பருவா குருவிலே அது பெரிய மகாபலமா அதனால மரண முதலிய தோஷங்கள் கிடையாதா பாரதத்தை சாதகமாக காட்டஃபலமா அங்கத்துடன் காட்ட ஃபலமாம் பாரதத்தி சிரவணம் பண்ணணும்னு சாஸ்திரங்களை எல்லாம் நம்ம தேசத்துல தர்மம் இருக்கிறதுனால அது காட்டோட அது மாதிரி யாரெல்லாம் பண்ணணும்னு அப்படி கூட இன்னைக்கு சில பேர் பண்ண ஆரம்பித்தார்கள் நீ பாலங்க எத்தனை பேர் கொடுத்துருக்கா ஆரம்ப கூடிய நம்ம மகாதேவியிலாம் பாத்திரங்கள்லாம் கொண்டு வந்து வில பிடித்தாள் அது இந்த தர்மம் இருக்குன்னு தெரியாதுனால தான் ரொம்ப பேரு தர்மம் பண்ண அதுல வந்து சரிக்கப்படாது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடிதான் பையன் பிறந்துட்டேனா அப்புறம் இருக்கா அதுக்கு ஏதாவது ஆறாவது வந்து அழுத்திருந்தாளா ஆத்தியா கோவிச்சுக்க முடியுமா ஆறு பேர் அதுக்கு அது மாதிரி தர்மங்கள் நடந்த காதல அப்படியே விழுந்ததே அது அப்படி தர்மத்துக்கு ஒரு பிரவத்தி வரும் கேட்டா போவதே இல்லை பிரவத்தி வந்தால் அது அனுத்தான பதிவசாயியாயும் ஆயிடுவது சவணம் பண்ண பண்ண பண்ண அப்படி ஆகிடும் இப்படி கிருஷ்ணாச்சாரியர் கீழ கர்ணன் வந்துட்டால் யுத்த கலத்திற்கு கர்ணன் வந்தவுடனே ரெண்டு பக்கத்து சைன்யமும் ஒரே வழியா ஜெயசப்தம் போட்டுதான் கர்ணனுக்கு அவன் கர்ணன் தான் சாமான்யமானவன் இல்ல அபாரமான வீதியம் பெரிய சரீரம்மயமான காத்திரம் அபாரமான புத்தி திவ்யரூபித்தியாதர்ஷமான சக்தி அர்ஜுனன் அவனை வந்து மதிக்கிறவன்லாம் எப்படி இருக்க பெரிய அர்ஜுனன் மகாவீரன் கர்ணன நீ தெரியாதவன் சொன்னதில்லை அவன் கர்ணனா அர்ஜுனன் தெரியாதவன் சொல்ல அப்படி அவன் எப்படிப்பட்டவரா துரோட சேனாபதி கர்ணன் உபசந்தான் ஆறவார மணிக்குதான் துரோடரே சந்தோஷப்பட்டா இப்படி அபாரமான யுத்தமானது நடந்துட்டு இருக்கு நடக்கிற காலத்துல சந்தோஷம் போய் சம்பவத்து இடத்துல போய் நீங்க எல்லாம் எனக்கு அனுகூலமா எண்ணப்படுறதுன்னு போய் வீட்டுதான் சொல்றேன் வயசு காலத்துல உனக்காக உழைக்கிறோம் நீங்க பாண்டவாலை என்ன பண்ணீங்க தர்மபுத்தரையாவது கட்டி பிடிச்சு கொடுத்தா பாரத யுத்தத்துல தர்மபுத்தரை பிடிச்சு கொடுத்த முடிஞ்ச மட்டும் ஆனா அர்ஜுனம் மட்டும் வராம நீ பண்ணிட்டு புரிய சொன்ன அர்ஜுனம் வராமல் இருந்தா நான் வந்து பூச்சி உடனே திரோட போய் திரோட நிற்க முடியல அழையா மலையாளத்து மழை மாதிரி அடிச்சது கதை கூட தர முடியாதுங்க ஒரு முறை காட்டுக்கு இரங்க ஓடுறதுக்கு அடைய அப்பா பிரமாதமா பெஞ்சு என்ன பண்றது அதுக்கு ஒரு முட்டாளி ஊத்து சுத்தி முக்காது ஒரு ஃபயர் இன்ஜின வச்சு அரைச்சுட்டா என்ன மழை நீ சொல்றான் வெள்ளம் தாங்கலேங்கற அது கொஞ்சம் இருக்கு அரைச்சுட்டா என்ன எல்லாத்தையும் அரைக்கிறது இவன் மூடையான அரைக்கலாம் அபாரமான யுத்தம் அர்ஜுனன் இருந்து துரோடரை படுத்தாத பாடு படுத்தி வாரி கொட்டி அஸ்திரங்களையும் பாகங்களையும் தர்மபுத்திர கெட்டவராம கெட்டவராம அப்படி பண்ணிவிட்டார் பண்ணி